அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் மண்மான் புனை பாவையற்று வள்ளுவ பெருமான் கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே இந்த ஏழாவது குரட்பாவிலே சொல்லக்கூடிய இந்த குரலின் பொருள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதாவது ஒருத்தன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான் ஆனால் அவனுக்கு அறிவில்லை அவன் படிக்கலை படித்து தன்னுடைய சிந்தனையினுடைய சக்தியை நன்றாக வளர்த்து கொள்ளலை ஆனால் பார்ப்பதற்கு அற்புதமாக அழகாக இருக்கான் அது பிரயோஜனம் இல்லை கருத்தை இந்த குரலில் சொல்கிற அதாவது உடல் அழகும் உடல் அழகு நிலைத்திருக்காது கல்வி அழகு நிலைத்திருக்கும் ஆகவே அறிவழகு தான் அழகு நாளடியாரில் ஒரு பாடல் சொல்லுகிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் என்று நடுவு கல்வி அழகே அழகு என்று சொல்லுகிறது ஆக உலகத்தில் மற்ற அழகான பறவைகளோ விலங்குகளோ மனிதர்களோ கூட அழகு கிடையாது கல்வியினால் நல்ல குணங்களோடு விளங்கிறது தான் அழகு என்று இந்த நாளடியார் பாடல் அருளி செய்திருக்கிறது அதே போல இந்த பாடலை புரிஞ்சுக்கணும் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் அப்படின்னா நுண்ணு சொன்னால் கூர்மையான ஆழமான மான் அப்படின்னு சொன்னால் சிறப்பு மிக்க நுழை நுழைன்னு சொன்னால் பறந்து விரிந்துருக்கிற பிராடுன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அதுதான் புலம் புலம்னு சொன்னால் அறிவு இல்லான்னா இல்லாதவனுடைய அதாவது கூர்மையான ஆழமான சிறப்புமிக்க பறந்து விரிந்த அறிவை பெறாதவன் அறிவு இல்லாதவன் எழில் நலம் எழில் நலம்னு இன்னும் அழகு கூடக்கூடியதுக்கு தான் எழில்னு பேர் எழிலுங்கிறது அழகுங்கிற சொல்லினுடைய இன்னொரு சொல் தான் ஆனால் அந்த எழிலுக்கு என்ன அழகுன்னா எழிலுங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்குமா ஒரு சிறு குழந்தையாக இருக்கிற போது இருந்த காட்டிலும் கொஞ்சம் பருவம் வரும்போது வரும்போது அந்த இடைப்பட்ட வயசெல்லாம் வரும்போது அழகு கூடுறதுனால எழில்னு சொல்லுகிறார்கள் அந்த எழில் நலம் எப்படி இருக்கும்னு கேட்டால் மண்மான் மண்மான் புனை பாவை அற்று அற்றுன்னா உதாரணம் அதை போலன்னு அர்த்தம் மண் மான் அப்படின்னா மண்ணுனால் சிறப்பாக புனைனா உருவாக்கப்பட்ட பாவை பெண் உருவத்தை போன்றது மண்ணில் ரொம்ப அழகாக சிறப்பாக ஒரு பெண் பொம்மையை பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அது அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கணும் போல தோன்றுகிறது அது பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கே தவிர அதுக்குள்ளே இன்னும் அறிவில்லாததுனால அது ஒரு ஜட இந்த பாவைக்கு உயிர் இல்லை அறிவும் இல்லை இவனுக்கு உயிர் இருக்குது அழகு இருக்குது ஆனால் அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த மஞ்ஞானம் என்றெல்லாம் மாணிக்க பாடுறதை நாம் கேட்டிருக்கோம் என்னுடைய சாரம் என்ன நல்ல ஷார்ப்பு டெப்த்து கூர்த்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அப்படின்னு சொல்கிறது உண்டு முருகப்பெருமானுடைய வேல் இருக்குது அந்த வேல் வந்து அந்த நீளமாக தண்டு வந்து ஆழத்தை குறிக்கிறது மேலே இருக்கிற அந்த கூர்மையான பகுதி இந்த ஷார்ப் இன்டலெக்ட்ன்னு சொல்கிறோமே நுண்ணறிவை குறிக்கிறது அந்த வேலினுடைய மேல் பகுதி கொஞ்சம் அகலமாயிருக்கே அது வந்து அதனுடைய பரந்த தன்மையை குறிக்கிறது ஆக முருகன் கையில் இருக்கக்கூடிய வேளானது ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய தன்மையுடையதாக இருக்கிறது அதைத்தான் ஞானசக்தி என்று தான் சொல்கிறோம் சக்தி ஆயுதம்னா ஞானசக்தி அறிவாகி ஆற்றலானது தீய குணங்களாகி அறக்கர்களை கொள்வது தான் முருகப்பெருமான் செய்கின்ற சூரசம்ஹாரத்தினுடைய தத்துவம் அதைப்போல தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் நாம அறிவுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டால் இப்போ படித்தா உடனே அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது மறக்காமல் இருக்கிறது அதை குறிக்கிறது உடல் அழகினுக்கும் ஒளி தருவது உயிர் அழகாகிய கல்வி அப்படின்னு ஒரு புலவர் தண்டபாணி தேசிகர் உபதேசித்திருக்கிறார் உடல் அழகினுக்கும் ஒளி தரக்கூடியது உடலோட அழகுக்கு சிறப்பை தரக்கூடியது உயிருக்கழகான கல்வி அப்படின்னு அவர் ஸ்ரீ தண்டபாணி தேசிக சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கிறார் புலங்கிற சொல்லுக்கு அறிவு பொருள் காளிஞ்சர் என்கின்ற புலவர் சொல்லுகிறார் உருப்பழகு இருந்தா போராது உணர்வழகு வேணும் அப்படிங்கிறார் அவர் நுண்புலம் மான் புலம் நுழைப்புலம் தனித்தனியா பார்க்கணும் நுண்புலம்னா நுண்ணிய அறிவு மான் சிறந்த அறிவு நுழைப்புலம் அப்படின்னு சொன்னால் பரந்த அறிவுன்னு அர்த்தம் ஆக இந்த நுண்மான் நுழைப்புலம் ஆக இந்த புலம் என்று சொல்ல மூணுலேயும் சேர்க்கணும் சில பேருக்கு நுண்புலம் உடைய இருந்த இருக்கலாம் மான்புலம் இருக்காது நுண்புலமும் மான் புலமும் இருக்கும் நுழைப்புலம் இருக்காது இந்த மூணு அமையிறதுங்கிறது சிறந்த கல்வி ஆக நுண்ணிய அறிவும் சிறப்புடைய அறிவும் பரந்த அறிவும் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய அறிவும் தான் சிறந்த அறிவு நம்முடைய உடம்பினுடைய அழகை விட மிக முக்கியமானது கல்வியை கற்று அறிவை வளர்த்து அறிவழகால் சிறந்து விளங்குவதுதான் என்கின்ற கருத்தை மிக அழகாக வள்ளுவெருமான் அருளி செய்திருக்கிறார் இந்த குர்பாவை உள்ளந்தோறும் உள்குவோம் உயர்வோம்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 டபுள் செவன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்